அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் மனசினால கூட கோபத்தை தவ வாழ்க்க வாழுகிறவன் அதாவது அமைதியை ஆனந்தத்தை விரும்பி முறையான வாழ்க்கை வாழ விரும்புகின்றவன் அல்லது துறவு வாழ்க்கையில் தவம் செய்கின்றவன் நினைக்காமல் வாழ்வானேயானால் மனசுனால் கூட கோபத்தை வெளியே கொண்டக்கூடாது மனசுக்குள்ளே கோபப்படுறது அது கூட இல்லாமல் போய்விடுவாயானால் அவன் வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதாவது தவ வாழ்க்கையில் வாழ்கிறவனுக்கு நல்ல மனப்பக்குவம் விஞ்ஞானமும் ஆழ்ந்த பேரமைதியான முக்தியும் கிடைக்கும் ஆகினால கோபம் வராதவனுக்கு ஏற்படுற நன்மையை இங்கே சொல்லியிருக்கிறார் மனசு நல்லா பக்குவப்பட்டவன்தான் தவத்தில் நிலச்சி முடியும் தவத்தினால மனப்பக்குவமும் மனப்பக்குவத்தினால தவமும் ஓங்குகிறது ஆ மனசினால கூட கோபப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சிறப்பாக சொன்னார் அருளை வளர்க்க வேண்டிய மனசில் மருள்ன்னு சொல்லக்கூடிய மோகத்தினால கோபம் வரக்கூடாது விஸ்வாமித்திரர் கோபத்தினால் தவத்தை இழந்தார் அப்படின்னு நம்ம புராண இத்திகாசங்களில் படிக்கிறோம் ஆக தபஸ் உடையவன் என்ன பண்ணணும்னா மூணு பாக்யமான விஷயம் அதாவது பேறுகள்னு சொல்லுவோம் இவ்வுலக வாழ்க்கையில் இரக்கம் மறு வாழ்க்கைக்கு இறைவனுடைய அருள் பிறகு மோக்ஷம் ஆக இறக்க குணம்ங்கிறது ஒரு அனுகிரகம் அருள் உடைமையில் இறக்க குணம்தான் பார்த்தோம் இறைவனுடைய அருளும் கிடைக்கணும் ஆக அருள் உடையவனுக்கு அருள் கிடைக்கும் இரக்ககுணம் உடையவனுக்கு இறைவனுடைய இரக்கம் கிடைக்கும் அதனால் அவனுக்கு மோட்சமும் கிடைக்கும் ஆக இதெல்லாத்தையும் உள்ளிய எல்லாம் உடனே இதுங்கிற சொன்னார் உடனே பெறுவான் சத்தியாக பிராப்னோத்தி உடனே பெறுவான் அது மாத்திரமில்லை முழுமையாக அடைவான் அதில் ஒன்றும் அறகுறையாக இருக்காது ஆக இந்த குரல் கோபம் இல்லாமல் இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறது இதுனுடைய பதவுரையை இப்பொழுது பார்ப்போம் உள்ளத்தால் தவ வாழ்வை மேற்கொண்ட துறவியானவன் அல்லது அமைதியான வாழ்க்கையை விரும்புகிற மனிதன் ரெண்டையும் போட்டுக்கலாம் ஏன்னா இது துறவுரையல்ல தான் இருக்கிறது இருந்தாலும் நான் எல்லாருடைய மனநலத்தை முன்னிட்டு உள்ளந்தோறும் வள்ளுவத்திலே இதை இணைத்திருக்கிறேன் உள்ளத்தால்னா மனத்தாலும் வெகுளி கோபத்தை உள்ளானினின் ஒருபோதும் நினைக்காமல் இருப்பானே ஆனால் எண்ணாமல் இருப்பானேயானால் உள்ளியவெல்லாம் தான் நினைத்ததையெல்லாம் உடன் ஒரு சேர ஒரே நேரத்தில் வெகு விரைவில் சீக்கிரம் அச்சிரேண அதிகச்ச கிருஷ்ணர் கீதையில் அது மாதிரி அடைய பெறுவான் ஆக அமைதியான வாழ்க்கையை விரும்புகின்ற மனிதன் மனநலத்தை விரும்புகின்ற மனிதன் மனத்தாலும் கோபத்தை ஒருபோதும் எண்ணாமல் இருப்பானே ஆனால் அவன் நினைத்ததையெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் அவன் பெறுவான் தவங்கிற அதிகாரத்திலே இதை பற்றியெல்லாம் வரப்போகிறது இருந்தாலும் இந்த பகுதியிலே நாம் இதை சிந்திக்கிறோம் ஆகவே மிக அழகான குரல் உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியெனின் உள்ளத்தால் வெகுளி உள்ளானெ மனசுனால கூட கோபத்தை ஒருத்தன் நினைக்கவில்லை என்றால் உள்ளியதெல்லாம் உடனெய்தும் அவன் நினைச்சதையெல்லாம் உடனே சீக்கிரம் அடைந்து விடுவான் மறுபடியும் மனசில் பதிகிறதுக்காக இதை சொல்லி நிறைவு செய்கிறேன் உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்